பாடம் எழுபது இமாம் தொழுகையில் அழலாமா எனது கவலையையும் துக்கத்தையும் அல்லாஹுவிடமே முறைகிடுகிறேன் என்ற பனிரெண்டாவது அத்தியாயம் எண்பத்தி வசனத்தை தொழுகையில் உமரது அல்லாஹும் அவர்கள் ஓதிய அவர்களின் அழுகுரலை கடைசி வரிசையில் நான் கேட்டேன் என அப்துல்லா பின் சப்தாத் குறிப்பிடுகின்றார்